மீண்டும் ஒருமுறை சாதிகள் வர்க்கங்கள் குறித்து இஎம்எஸ் நம்பூதிரிபாட் தமிழில் அசோகன் முத்துச்சாமி பொது வாழ்வில் நேரடியாக பங்கேற்ற நான் பதின்பருவத்தில் பருவத்தில் இருந்தேன் நவீன ஜனநாயக இயக்கம் எனது மாநிலத்தில் பரவியபோது அதன் இருவிதமான போக்குகளின் ஆழமான செல்வாக்கிற்கு நான் ஆட்பட்டிருந்தேன் முதலாவது கேரளாவின் சாதி ஆதிக்கம் மிகுந்த சமூக வாழ்விற்கு எதிராக வளர்ந்து வந்த எதிர்ப்பு இயக்கம் குறிப்பாக மாநிலத்தின் மிக உயர்ந்த சாதியான நம்பூதிரிகளின் காலாவதியாகி போன சடங்கு சம்பிரதாயங்கள் மூட நம்பிக்கைகள் குடும்ப அமைப்புகள் மற்றும் இவை போன்றவற்றிற்கு எதிரானது இரண்டாவது விடுதலை இயக்கம் அந்த காலகட்டத்தில் காந்தியின் தலைமையில் நடந்த வெகுமக்கள் போராட்ட பல நூறாயிரக்கணக்கான இளம் ஆண்களையும் பெண்களையும் தன்னுள் இழுத்து கொண்டிருந்தது ஆரம்பத்தில் நான் இந்த இரண்டு நீரோட்டங்களிலும் உருவாகி வந்த வளர்ச்சிகளையும் கூர்ந்து நோக்குவதில் ஆர்வம் காட்டினேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுகளின் பின்பாதையில் அந்த இரண்டிற்குள் நானும் படிப்படியாக ஈர்க்கப்பட்டேன் ஆயிரத்தி ஆண்டின் சத்தியாகிரக போராட்ட ஏகாதிபத்திய எதிர்ப்பு மக்கள் இயக்கத்தின் அடுத்த அலை வீச துவங்கிய போது ஆயிரத்தி ஆண்டு உப்பு சத்தியாகிரகம் சமூக கலாச்சார அரசியல் வாழ்வில் நான் ஏற்கனவே தீவிர கொள்கை கொண்டவனாக ஆகிவிட்டிருந்தேன் சமூக தலத்தில் நம்பூதிரி சமூகத்தின் குடும்ப வாழ்வில் ஓரளவு சீர்திருத்தங்களுக்கான முயற்சிகள் என்பதிலிருந்து சாதி படிநிலையின் உச்சத்தில் சமூக வாழ்வை புரட்சிகரமாக மறுசீரமைப்பதற்கான போராட்டம் என்கிற நிலைக்கு முன்னேறினேன் இது கேரள சமுதாயத்தின் தாழ்ந்த சாதிகளின் உயர்சாதி எதிர்ப்பு இயக்கத்திற்கு உணர்வு பூர்வமாக கொண்டு சென்றது குறிப்பாக ஒக்கப்பட்ட சாதிகளில் மிகவும் புரட்சிகரமான சமூக எதிர்ப்பு வளர்த்திருந்த ஈழவர்களிடம் கொண்டு சென்றது ஈவே ராமசாமி நாயக்கரின் தலைமையில் தமிழ்நாட்டில் நடந்த சமூக கலாச்சார இயக்கத்துடன் இந்த ஒடுக்கப்பட்ட சாதி தலைவர்கள் தொடர்பு கொண்டிருந்ததனால் பகுத்தறிவு மற்றும் நாத்திகம் ஆகிய கருத்துக்களை நான் உட்கிரஹித்து கொள்ள துவங்கினேன் காந்திசத்திலிருந்து என்னை நான் முறித்து கொள்ளவில்லை என்ற போதிலும் அரசியல் ரீதியாக நான் ஜவஹர்லால் நேரு மற்றும் சுபாஷ் சந்திரபோஸ் ஆகியோரின் தலைமையிலான காங்கிரசின் இடதுசாரி தலைவர்களின் தீவிர ஆதரவாளராக ஆனேன் உப்பு சத்தியாகிரக வருடங்களும் அதைத் தொடர்ந்து அரசியல் வளர்ச்சி போக்குகளும் தீவிரமான சமூக கலாச்சார மற்றும் அரசியல் இயக்கங்களில் என்னை மூழ்கச் செய்தன விடுதலை போராட்டத்தை ஆதரிப்பதாக நான் கருதிய அனைத்து அரசியல் நடவடிக்கைகளிலும் கல்லூரி மாணவன் என்கிற முறையில் முழுமையாக பங்கேற்றேன் அதே வேளையில் தீவிரமான சமூக கலாச்சார இயக்கத்தை முன்னெடுத்து செல்வதற்காகவும் என்னுடைய நேரத்தை அர்ப்பணித்தேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டுகளில் நான் ஆசிரியராக இருந்து செயல்பட்ட ஒரு வார பத்திரிகையின் பத்திகள் சமூக கலாச்சார மற்றும் தேசிய அரசியல் தளங்களில் இடதுசாரி கருத்துக்களை பரப்புவதற்காக பயன்படுத்தப்பட்டது மாணவன் என்கிற முறையிலான என்னுடைய செயல்பாடுகள் அடுத்து என்னை ஒத்துழையாமை இயக்கத்தில் செயலூக்கமுள்ள தொண்டர் என்கிற வகையில் சிறைக்கு கொண்டு போய் சேர்த்தது அன்றிலிருந்து ஒரு சாதாரண சமூக சீர்திருத்தவாதி மற்றும் விடுதலை போராட்ட வீரன் என்பதிலிருந்து மொத்த சமுதாயத்தையும் புரட்சிகரமாக மறுகட்டமைக்க போராடும் இளைஞனாக என்னை மாற்றிக் கொண்டேன் துவக்கத்தில் ஒரு சோசலிசவாதியாகவும் அதை அடுத்து ஒரு கம்யூனிஸ்டாகவும் ஆனேன் நான் எப்படி ஒரு கம்யூனிஸ்டாக ஆனேன் என்கிற என்னுடைய நூலில் இது கூறப்பட்டிருக்கிறது என்னுடைய அரசியல் ஆளுமையின் இந்த இரு குறிப்பிட்ட வகையான வளர்ச்சி என்னுடைய அரசியல் சிந்தனைக்கு இரண்டு வெவ்வேறு விதமான போக்குகளை அளித்தது விடுதலை போராளி மற்றும் புரட்சிகரமான தேசியவாதி என்கிற வகையிலும் சாதி மத அரசியலுக்கு எதிரானவனாக நான் இருந்ததுடன் புரட்சிகரமான சமூக சீர்திருத்தவாதி என்கிற வகையிலும் சாதி மத அடிப்படையிலான அனைத்து வேறுபாடுகளும் முற்றிலும் ஒழிக்கப்பட வேண்டும் என்பதை ஆதரித்து வந்தேன் எனினும் நாம் அடைய விரும்பும் இறுதி இலக்கு என்னவாக இருந்தபோதும் யதார்த்தத்தில் நிலவி வரும் சாதி மற்றும் மத சமூக அடிப்படையிலான வேறுபாடுகளையும் வித்தியாசங்களையும் ஒதுக்கி தள்ளிவிட முடியாது ஆதலால்தான் ஒடுக்கப்பட்ட சாதி மக்களின் நலனுக்காகவும் ஆதிக்க சாதியினரின் சமூக அமைப்பு மற்றும் குடும்ப அமைப்பிற்கு எதிராக போராடுவதற்காகவும் தங்களை அர்ப்பணித்து கொண்டுள்ள சமூக அரசியல் இயக்கங்களின் மீது இரக்கம் கொண்டவனாக இருந்தேன் சாதியை அடிப்படையாக கொண்ட அமைப்புகளில் சில ஒடுக்கப்பட்ட சாதிகளின் சமூக நீதி கோரிக்கையையும் அரசியல் ஜனநாயகத்திற்கான இயக்கத்தையும் ஒன்றிணைத்து அரசியல் கோரிக்கைகளுக்காக போராட துவங்கியபோது என்னுடைய ஆதரவு மேலும் கூடுதலானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டுகளின் முதல் பாதியில் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த வளர்ச்சியான ஒடுக்கப்பட்ட ஈழவ சாதி தலைவர்கள் சிலரால் தொடங்கப்பட்ட தனிச்சிறப்பான தீவிர சமூக அரசியல் இயக்கத்தின் தோற்றம் என் மீது செல்வாக்கு செலுத்தியது திருவாங்கூரை சேர்ந்த காலஞ்சென்ற சி கேசவன் அவர்களால் தொடங்கப்பட்ட அந்த இயக்கம் பொறுப்புள்ள ஒரு அரசாங்கம் வேண்டுமென கோரும் திருவாங்கூர் மக்களின் ஜனநாயக விருப்பங்களையும் ஒடுக்கப்பட்ட சாதிகள் மற்றும் மத சமூகங்களின் சமூக நீதி கோரிக்கைகளையும் அந்த சமஸ்தானத்தின் அன்றைய மேல்சாதி ஆதிக்கத்திற்கு உட்பட்ட எதேச்சதிகார ஆட்சியில் ஒன்றிணைக்க முயற்சித்தது பெரும்பான்மையான தேசியவாதிகள் அவரையும் அவரது இயக்கத்தையும் சாதிவாதம் என்றும் வகுப்புவாதம் என்றும் கண்டித்ததுடன் தேச விரோதம் என்றும் குற்றஞ்சாட்டினர் கேசவனின் தலைமையில் நடைபெற்ற இயக்கத்திற்கு முழு ஆதரவு அளித்த தேசியவாத மலையாள பத்திரிகைகளில் நான் ஆசிரியராக இருந்த வாரப்பத்திரிக்கையும் உண் மலையாள பத்திரிகை உலகின் மறைந்த பெரியவர் ஏ பாலகிருஷ்ண பிள்ளை அவர்களை ஆசிரியராக கொண்ட பத்திரிகை மற்றொண்டு அதன் பின்னர் அந்த இயக்கம் கூட்டு அரசியல் காங்கிரஸ் என்று அழைக்கப்பட்ட மேல்சாதி ஆதிக்கத்திற்கு எதிரான சில சாதிகள் மற்றும் சமூகங்களின் அரசியல் கூட்டணியாக வளர்ச்சி பெற்றது இந்த சாதி மற்றும் சமூக கூட்டணி சமஸ்தானத்தில் இருந்த அனைத்து ஜனநாயக சக்திகளையும் உள்ளடக்கிய திருவாங்கூர் மாநில காங்கிரஸ் என தன்னை மேலும் விரிவுபடுத்தி வயது வந்தோர் அனைவருக்கும் வாக்குரிமையும் பிற்படுத்தப்பட்ட சமூகங்களுக்கு இட ஒதுக்கீடும் கொண்ட பொறுப்புள்ள ஒரு அரசாங்கம் என்பதே அந்த இயக்கத்தின் மையமான முழக்கமாக ஆனது பக்கத்திலிருந்த கொச்சி சமஸ்தானத்திலும் இதே மாதிரியான வளர்ச்சி போக்குகள் நிகழ்ந்து கொண்டிருந்தன சமஸ்தானத்தில் ஒரு பொறுப்புள்ள அரசாங்கத்திற்காக போராடிய முதல் அமைப்பு திருவாங்கூர் மாநில காங்கிரஸை போலவே பிற்படுத்தப்பட்ட சாதிகள் மற்றும் சமூகங்களுக்கு இடஒதுக்கீடு என்பதையும் தன்னுடைய அடிப்படையான அரசியல் கோரிக்கையில் இணைத்து கொண்டது இடதுசாரிகளாகிய நாங்கள் இரண்டு மாநிலங்களிலும் இந்த கோரிக்கைக்கு எங்களுடைய முழுமையான ஆதரவை அளித்தோம் மலையாளம் மற்றும் ஆங்கில மொழிகளில் எழுதிய கட்டுரைகளில் கேரளாவிலும் உள்ள உண்மையான நிலைமைகளில் ஜனநாயக இயக்கத்தின் வளர்ச்சி என்பது சாதி இந்து ஆதிக்கத்திற்கு எதிரான ஒழுங்கமைக்கப்பட்ட போராட்டத்துடன் இணைக்கப்படுவதென்பது எப்படி கட்டாயமாக நிகழும் என்பதை விளக்க முயற்சித்தேன் இதற்கிடையே மற்றும் கம்யூனிச இயக்கங்களைச் சேர்ந்த நாங்கள் தொழிலாளர்களையும் விவசாயிகளையும் மாணவர்களையும் ஆசிரியர்களையும் மற்றவர்களையும் அணிதிரட்டும் பணியில் முழுமையாக இறங்கினோம் இந்த செயல்பாட்டிற்காக நடத்தப்பட்ட இயக்கங்களும் உருவாக்கப்பட்ட அமைப்புகளும் அனைத்து சிகளையும் அனைத்து மதங்களையும் உள்ளடக்கியதாக இருந்தன என்பதை சொல்ல வேண்டியதில்லை உலக தொழிலாளர்களே ஒன்று சேருங்கள் என்கிற மார்க்சிய அறைகூவல் எங்கள் அனைவருக்கும் உத்வேகம் அளித்தது ஆதலால் சாதி மதம் அல்லது இதர அதுபோன்ற எண்ணங்கள் முதலாளிகளுக்கு எதிராக தொழிலாளர்களின் ஒற்றுமை நிலப்பிரபுக்களுக்கு எதிராக விவசாயிகளின் ஒற்றுமை மற்றும் தங்களது கோரிக்கைகளுக்காக மற்ற உழைக்கும் மக்களின் ஒற்றுமை மற்றும் பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்திற்கு எதிராக சமஸ்தானங்களின் எதேச்சதிகார ஆட்சிகளுக்கு எதிராக இவர்கள் அனைவரின் ஒற்றுமை ஆகியவற்றுக்கு குறுக்கே வருவதற்கு நாங்கள் அனுமதிக்கவில்லை ஆதலால் ஒடுக்கப்பட்ட சாதிகளின் நலன்களை பாதுகாப்பது சமூக நீதிக்காக குரல் கொடுப்பது போன்றவை ஒடுக்கப்பட்ட வர்க்கங்களின் ஒற்றுமை மற்றும் தேச ஒற்றுமை ஆகியவற்றுக்கு உட்பட்டதாக ஆக்கப்பட்டன அன்றும் சரி இன்றும் சரி ஒடுக்கப்பட்ட சாதி மற்றும் மத சமூகங்களின் நலன்களுக்காக போராடுவதால் தேசியவாதம் மற்றும் சோசலிசம் ஆகிய கொள்கைகளிலிருந்து விலகி செல்வதாக எங்களை குற்றஞ்சாட்டுவோருடன் ஒரு ஒடுக்கப்பட்ட சாதிகளைச் சேர்ந்த மக்களை பாதுகாக்கிறோம் என்கிற பெயரில் உண்மையில் அம்மக்களை சாதி மத வேறுபாடின்றி உழைக்கு மக்கள் நடத்தும் ஒன்றுபட்ட போராட்டப் நீரோட்டத்திலிருந்து தனிமைப்படுத்துவோருடன் மறுபக்கமும் என இரண்டு முனைகளில் நாங்கள் போராட வேண்டியிருந்தது சுதந்திரத்திற்கு பிந்தைய வருடங்களில் குறிப்பாக கேரளாவிலிருந்த இரண்டு சமஸ்தானங்களின் பொறுப்பற்ற திவான்களின் ஆட்சிகள் நீக்கப்பட்டு அவற்றினிடத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கங்கள் அமைக்கப்பட்டு பின்னர் அவை கேரளாவுடன் இணைக்கப்பட்ட பிறகு இந்த இருமுனை போராட்டமானது மேலும் கடுமையானது இந்த வளர்ச்சிப் போக்குகள் ஒடுக்கப்பட்ட சாதிகளையும் சமூகங்களையும் சேர்ந்த சாமானிய மக்களின் வாழ்நிலைமைகளிலும் பணி நிலைமைகளிலும் எந்த உருப்படியான மாற்றத்தையும் கொண்டு வரவில்லை என்ற போதிலும் ஒரு சிறிய மேல் வர்க்கத்தினர் அவர்களிலிருந்து தோன்றி ஆண்டுகள் செல்ல செல்ல செல்வாக்கிலும் அதிகாரத்திலும் வளரத் துவங்கினர் வளர்ச்சி போக்கின் இறுதியில் மேல் சாதியினர் மற்றும் பெரும்பான்மை சமூகத்தினர் உள்ளிட்ட அனைத்து சாதிகளையும் சமூகங்களையும் சேர்ந்த பெரும்பான்மையான மக்கள் ஏழைகள் மற்றும் அடித்தட்டு மக்கள் என்கிற தரத்திற்கு தாழ்த்தப்பட்டனர் ஒடுக்கப்பட்ட சாதியினரையும் மத சமூகத்தினரையும் பாதுகாக்க உறுதியேற்று கொண்ட அதே வேளையில் அனைத்து சாதி மற்றும் சமூகங்களைச் சேர்ந்த ஒடுக்கப்பட்ட பிரிவினருடன் எங்களை அடையாளப்படுத்தி கொண்ட நாங்கள் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும் பழங்குடியினருக்கும் பிற்படுத்தப்பட்ட சமூகங்களுக்கும் அளிக்கப்படும் இடஒதுக்கீடு என்பது முற்படுத்தப்பட்ட சமூகங்களைச் சேர்ந்த ஏழைகளின் மீது ஏற்படுத்தக்கூடிய தாக்கம் பற்றியும் சிந்திக்க வேண்டியிருந்தது மேல் சாதிகளையும் பெரும்பான்மை மதத்தையும் சார்ந்தவர்களிலும் மேலும் மேலும் அதிகமான பிரிவினர் தாங்கள் முன்னர் அனுபவித்து வந்த பழைய அந்தஸ்தையும் செழிப்பையும் சிறப்புரிமைகளையும் இப்போது அனுபவிப்பதில்லை என்கிற யதார்த்தத்திற்கு வேகமூட்டும் வகையில் தாழ்த்தப்பட்ட சாதிகளுக்கும் பழங்குடியினருக்கும் பிற்படுத்தப்பட்ட சமூகங்களுக்கும் நிபந்தனையற்ற இடஒதுக்கீடு என்று இருபது ஆண்டுகளுக்கு முன்னர் வடிவமைக்கப்பட்ட தீர்வில் மாற்றங்கள் செய்யப்பட வேண்டும் சாதியை அடிப்படையாக கொண்டு அல்லாமல் பொருளாதார நிலைமையை அடிப்படையாக கொண்ட இடஒதுக்கீடு செய்யப்பட வேண்டும் என்கிற கோரிக்கை வலியுறுத்தப்படலானது இந்த கோரிக்கையை எழுப்பியவர்களின் மீது நாங்கள் அனுதாபம் கொண்டிருந்த போதிலும் அப்போதும் சரி இப்போதும் சரி எங்களால் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை ஏனெனில் சாதிய ஒடுக்குமுறை மற்றும் அந்த ஒடுக்குமுறையின் சமூக கலாச்சார பொருளாதார மற்றும் அரசியல் விளைவுகள் இன்னமும் அகற்றப்படவில்லை என்றே நாங்கள் கருதுகிறோம் அதனால் என்னுடைய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு எழுதிய கட்டுரையில் நான் விளக்கியதைப் போல நாங்கள் பின்வரும் முடிவுக்கு வந்தோம் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும் பழங்குடியினருக்கும் இடஒதுக்கீடு இப்போது இருப்பது போலவே எந்த மாற்றமுமின்றி தொடர வேண்டும் இதர பிற்படுத்தப்பட்ட சாதிகள் மற்றும் சமூகங்களின் விஷயத்திலும் சம்பந்தப்பட்ட சாதி அல்லது சமூகம் தன்னுடைய பிற்பட்ட நிலையை கடக்கின்ற வரையில் சாதி மற்றும் சமூக அடிப்படையிலான இடஒதுக்கீடு தொடர வேண்டும் இந்த பிற்படுத்தப்பட்ட சாதிகள் மற்றும் சமூகங்களில் சிறு பிரிவுகள் இப்போது தாங்கள் அனுபவித்து வரும் சலுகைகளால் ஆதாயம் அடைந்திருப்பதால் அவர்களில் நிர்ணயிக்கப்பட்ட உச்ச வரம்பிற்கு மேல் ஆண்டு வருமானம் உள்ளவர்கள் இடஒதுக்கீட்டின் பலன்களிலிருந்து விலக்கி வைக்கப்பட வேண்டும் இதை முற்படுத்தப்பட்டவர்கள் பிற்படுத்தப்பட்டவர்கள் ஆகிய இருவருமே கண்டித்தனர் சாதி அடிப்படையிலான இடஒதுக்கீட்டை இது கைவிடுவதாக பிற்படுத்தப்பட்டவர்கள் கண்டித்தனர் முற்படுத்தப்பட்டவர்களோ நேரெதிரான காரணத்திற்காக கொந்தளித்தனர் இரு தரப்பினரும் பெரும் போராட்டங்களை நடத்தினர் ஆனால் நாங்கள் எங்கள் நிலையில் உறுதியாக இருந்தோம் கேரளாவில் என்னால் பிரதிநிதித்துவப்படுத்தப்படும் கட்சியும் இயக்கமும் சாதி மற்றும் வகுப்புவாத அமைப்புகள் குறித்த பிரச்சினையில் அம்மாநில உழைக்கும் மக்களின் அரசியல் மற்றும் மக்கள் இயக்கத்தின் வளர்ச்சியில் அவை என்ன பாத்திரம் வகிக்கின்றன என்கின்ற கண்ணோட்டத்திலிருந்தே கையாளுகின்றோம் என்பதை மேலே கூறப்பட்டவற்றிலிருந்து காணலாம் நான் சில தத்துவார்த்த ரீதியான ஆய்வுகளை மேற்கொண்டு சில முடிவுகளுக்கு வரவேண்டியிருந்தது அது குறித்து இப்போது பார்க்கலாம் தொழிற்சங்கமும் விவசாயிகள் இயக்கமும் காங்கிரஸ் சோசலிசவாதிகளாக துவங்கி பின்னர் கம்யூனிஸ்ட்களாகிய நாங்கள் தொழிற்சங்கம் மற்றும் விவசாயிகள் இயக்கத்தை வளர்க்க இயல்பாகவே கடுமையாக உழைத்தோம் இரண்டிலுமே முன்னேற்றம் மிக விரைவாக இருந்தது அன்றைய சென்னை ராஜதானியின் மலபார் மாவட்டம் முழுவதிலும் பற்பல தொழிற்சங்களை எங்களால் ஒரு ஐந்தாண்டுக்குள்ளாகவே உருவாக்க முடிந்தது கொச்சி மற்றும் திருவாங்கூர் பகுதிகளிலும் கூட ஏற்கனவே இருந்த தொழிற்சங்கங்களுடன் தொடர்புகளை ஏற்படுத்தி கொள்ளவும் பல புதிய சங்கங்களை உருவாக்கவும் முடிந்தது விவசாய இயக்கத்தை பொறுத்த வரையில் அதனுடைய வளர்ச்சி பெரும்பாலும் மலபார் பகுதிக்கு உட்பட்டதாக மட்டுமே இருந்தது ஏனெனில் குத்தகை சீர்திருத்த சட்டம் மலபாரை விட கொச்சி மற்றும் திருவாங்கூரில் பெருமளவிற்கு முன்னேறி இருந்தது வேறு வார்த்தைகளில் கூறினால் நில ஆதிக்கம் மலபார் பகுதியில் மிக வலுவாக இருந்தது அன்றைய சென்னை ராஜதானியின் முதல் காங்கிரஸ் அரசாங்கம் நானும் உறுப்பினராக அங்கம் வகித்த மலபார் குத்தகை சீர்திருத்த குழுவை அமைத்தாக வேண்டிய நிர்பந்தம் கொடுக்கும் அளவுக்கு மலபார் பகுதியின் விவசாய இயக்கத்தின் வளர்ச்சி அவ்வளவு வேகமாக இருந்தது என்னை தவிர நிலச்சீர்திருத்த பிரச்சனையில் இடதுசாரி பார்வை கொண்டிருந்த மேலும் இருவர் அதில் உறுப்பினர்களாக இருந்தனர் அந்த குழுவின் ஒரு டஜனுக்கும் மேற்பட்ட எஞ்சிய உறுப்பினர்கள் வலதுசாரி அரசியல் எண்ணம் கொண்டவர்கள் ஆதலால் நாங்கள் மூவரும் எங்களது அதிருப்தியை குறித்து எழுத்து மூலம் தனியே தெரிவிக்க வேண்டியிருந்தது குத்தகை சட்டங்களில் உடனடியாக திருத்தங்கள் செய்யப்பட வேண்டும் என்கிற ஆலோசனைகள் எங்களது தனித்தனி குறிப்புகளில் ஏறத்தாழ ஒரே மாதிரி இருந்தபோதும் என்னுடைய குறிப்பு நிலப்பிரபுத்துவத்தின் தோற்றம் மற்றும் வளர்ச்சி பற்றியும் அதன் சமூக பொருளாதார தாக்கம் பற்றியும் விவாதிப்பதாக மிக விரிவானதாகவும் மிக நீண்டதாகவும் இருந்தது முந்தைய குழுக்கள் மற்றும் ஆணையங்களின் ஆய்வுகளை அடிப்படையாக வைத்து கொண்டும் குத்தகை விவசாயிகளின் வாடகை சுமை பற்றிய சில கணக்கீடுகளுடன் ஜென்மி முறையை முற்றிலும் ரத்து செய்ய வேண்டும் என்று வலுவாக நான் வாதாடினேன் இந்த முறை ரத்து செய்யப்பட்டால்தான் மக்களின் பொருளாதார சமூக கலாச்சார மற்றும் அரசியல் நிர்வாக பின்தங்கிய நிலைமையை அகற்ற முடியும் என்றும் கூறினேன் இது உடனடியாக அடைய முடியாத அடிப்படையான குறிக்கோள் ஆதலால் தற்போதுள்ள சட்டங்களில் சில குறிப்பிட்ட உடனடி சீர்திருத்தங்கள் அதாவது சில திருத்தங்கள் செய்யப்பட வேண்டும் என்ற ஆலோசனையை முன்வைத்தேன் இது தங்களது உடனடி கோரிக்கைகளை அடைவதற்காக விவசாயிகள் நடத்திய அன்றாட போராட்டங்களை மலபார் பகுதியில் நிலமானிய ஜென்மி முறைக்கு முடிவு வேண்டும் என்கிற அடிப்படையான பிரச்சனையின் மட்டத்திற்கு உயர்த்துவதற்கு நான் எடுத்த முதல் முயற்சியாகும் இந்த ஆய்வும் அதே நேரத்தில் கேரளாவில் அரசியல் இயக்கத்தில் ஏற்பட்ட வளர்ச்சியும் குறிப்பாக கொச்சி மற்றும் திருவாங்கூர் சமஸ்தானங்களில் ஒரு பொறுப்புள்ள அரசாங்கத்திற்காக நடந்த ஜனநாயக இயக்கம் ஆகியவை நிலமானிய முறையை அதன் சமூக பொருளாதார மற்றும் அரசியல் நிர்வாக வடிவில் ஆராய்வதற்கு என்னை இட்டு சென்றது மலபார் பகுதியின் ஜென்மி முறையும் கொச்சி மற்றும் திருவாங்கூர் சமஸ்தானங்களின் மன்னராட்சியும் ஒரே நாணயத்தின் இரு பக்கங்களாக பார்க்கப்பட்டன மலபார் பகுதியின் குத்தகை விவசாயிகள் இயக்கமும் சமஸ்தானங்களில் பொறுப்புள்ள அரசாங்கத்திற்காக நடந்த ஜனநாயக இயக்கமும் ஒரு பொதுவான நிலப்பிரபுத்துவ எதிர்ப்பு இயக்கத்தில் ஒன்றிணைக்கப்பட வேண்டியிருந்தது இது சென்னை ராஜதானியின் மூன்று நிர்வாக மாவட்டங்களிலும் கொச்சி மற்றும் திருவாங்கூர் பகுதிகளிலும் வசிக்கும் மலையாளம் பேசும் மக்கள் மறுபடியும் ஒன்றிணைக்கப்பட வேண்டும் என்கிற அரசியல் கோரிக்கையை எங்கள் கட்சி எழுப்புவதற்கு இட்டு சென்றது மலபாரின் ஜென்மி ஆதிக்க ஒழிப்புடன் ஐக்கிய கேரள கோரிக்கையும் சேர்க்கப்பட்டது யுத்தத்தின் ஆரம்பத்திலும் யுத்தத்தின் போதும் கம்யூனிஸ்ட் கட்சியின் செயல்பாடுகளை கொச்சி மற்றும் திருவாங்கூர் பகுதிகளுக்கு நீட்டிப்பதற்கு இது உதவி செய்தது இது என்னை மற்றொரு போராட்ட தத்துவார்த்த பணியை மேற்கொள்ள செய்தது ஒன்னேகால் கோடி மலையாளிகள் என்கிற தலைப்பில் ஒரு பிரசுரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வெளியிடப்பட்டது அது ஐக்கிய கேரள கோரிக்கைக்காக வாதாடியது அதில் இனங்காணப்பட்ட புதிய மாநிலம் ஜனநாயகத்தன்மையும் மதசார்பற்ற தன்மையும் நவீன தன்மையும் கொண்டதாக இருக்கும் மலபார் குத்தகை சீர்திருத்த குழுவின் அறிக்கையில் உள்ள என்னுடைய மைய ஆலோசனையாக முன்வைக்கப்பட்ட உளுபவனுக்கே நிலம் சொந்தம் என்கிற முழக்கம் இப்போது அடையப்பட்டுள்ள ஐக்கிய கேரளத்தின் ஒரு முக்கியமான அம்சமாகும் அத்துடன் மொத்த தேசத்திற்கும் என கம்யூனிஸ்ட் கட்சி வகுத்துள்ள திட்டப்படி உழைக்கும் மக்களின் நலனுக்காக செயல்படும் நவீன ஜனநாயக மதசார்பற்ற அரசு என்கிற மற்ற அம்சங்களும் இதனுடன் சேர்க்கப்பட்டது கிட்டத்தட்ட அதே சமயத்தில் சுந்தரையாவின் விசாலாந்திரா மற்றும் பவானி சென்னின் நத்தூன் பங்களா ஆகிய இதே போன்ற பிரசுரங்கள் ஆந்திராவிலும் வங்கத்திலும் வெளியிடப்பட்டன கேரளா ஆந்திரா வங்கம் ஆகிய மாநிலங்களில் வெகுஜன அரசியல் தளம் கொண்டதாக கம்யூனிஸ்ட் கட்சி அன்று வலுவாக இருந்தது அதலால் சுதந்திர ஜனநாயக மதசார்பற்ற இந்தியா என்று கட்சி இருந்த இந்தியாவின் ஒரு பகுதியாக தொழிலாளி வர்க்கம் விவசாயிகள் மற்றும் இதர உழைக்கும் மக்கள் பிரிவினரின் நலன்கள் பாதுகாக்கப்படுவது உத்தரவாதப்படுத்தப்படும் தங்களது சொந்த மொழிவழி மாநிலம் என்கிற கோரிக்கையை இம்மாநிலங்களில் உள்ள கம்யூனிஸ்ட் கட்சிகள் எழுப்பியதும் இயற்கையானது எதிர்கால சுதந்திர இந்தியாவின் ஒரு பகுதியாக புதிய ஜனநாயக மதசார்பற்ற கேரள மாநிலத்தின் பொதுவான வடிவமைப்பை இவ்விதம் வகுத்த பின்னர் கேரளாவின் மற்றும் கேரள மக்களின் கடந்த கால வரலாற்றை ஆராய்வதற்கு எனக்கு கிடைத்த முதல் வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டேன் அதன் பலனாக மலையாள மொழியில் கேரளாவின் சுருக்கமான வரலாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி வருடத்தில் அது வெளியிடப்பட்டது கேரளாவின் மத்திய கால வர்ணிக்க அந்த பயன்படுத்தப்பட்ட சொல் நிலப்பிரபுத்துவம் என்பது அல்ல மேல்சாதிகள் ஜென்மிக்கல் உள்ளூர் குலபதிகள் என்கிற பொருள்படும் சாதி ஜென்மை நடுவழி மேதாதித்தோம் என்பது பிராமணர்களை சமூக ரீதியாக உயர்த்துவதும் ஜென்மிக்கலை பொருளாதார ரீதியாக உயர்த்துவதும் சமந்தா நாயர் சாதிகளை நிர்வாக ரீதியாக உயர்த்துவதும் மிக பெரும்பான்மையான மக்களின் நிலையை சமூக ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் தாழ்த்துகின்றது எனவும் மேல் குறிப்பிட்ட உயர் பிரிவினரிலிருந்து விரல்விட்டு எண்ணத்தக்க மாபெரும் அறிஞர்கள் மற்றும் கவிஞர்கள் கலைஞர்கள் தோன்றுவதற்கு வழிவகுத்ததானது மிக பெரும்பான்மையான மக்களின் கலாச்சார ரீதியாக பின்தங்கிய நிலைமைக்கு இட்டு சென்றது இப்படித்தான் எனவும் நான் அதை விவரித்திருந்தேன் அப்போது வெளிக்கொணரப்பட்ட அந்த பிரசுரம் கேரள வரலாற்றிற்கு மார்க்சிய வர்க்க போராட்ட கோட்பாட்டை பொருத்தி பார்க்கும் என்னுடைய முதல் முயற்சியாகும் முதல் முயற்சி என்பதால் இயல்பாகவே அதில் குறைகளும் இருந்தன பெரும் எண்ணிக்கையிலான விமர்சனங்கள் வரப்பெற்று அவற்றிலிருந்து பலனும் பெற்றேன் அந்த நூல் ஒன்றுக்கும் மேற்பட்ட முறை திருத்தி எழுதப்பட்டது அதன் பலனாக கேரளாவில் தேசிய இன தலைப்பில் என்னுடைய முதல் ஆங்கில நூல் வெளிவந்தது அதன் மேம்படுத்தப்பட்ட வடிவம் கேரளா நேற்று இன்று நாளை என்கிற தலைப்பில் வெளிவந்தது இந்த இரண்டு நூல்களிலிருந்து விரிவாக மேற்கோள் காட்டாமல் பிந்தைய நூலில் நிலப்பிரபுத்துவ முறையின் தோற்றம் என்கிற தலைப்பில் ஒரு அத்தியாயம் இருக்கிறது என்பதை சுட்டிக்காட்டுகின்றேன் அதில் பின்வருமாறு கூறியிருந்தேன் சேரப் பேரரசின் காலத்திலோ அல்லது அதற்கும் முன்பாகவோ வர்க்க பிரிவினைகள் தோன்றி கொண்டிருந்தன என்றாலும் வர்க்க பிரிவினைகள் சாதி பிரிவினைகளின் வடிவத்தை எடுத்தன பெருமளவில் செல்வம் குவிக்கும் நிலையில் இருந்தவர்கள் உயர் சாதியினராக கருதப்பட்டனர் செல்வக் குவிப்பில் அடுத்த நிலையில் இருந்தவர்கள் அடுத்த நிலை உயர் சாதியினராக கருதப்பட்டனர் அப்படியே படிப்படியாக இறங்கி செல்வம் எதுவும் குவிக்கவே முடியாத நிலையில் இருக்கும் வர்க்கத்தவர் தாழ்ந்த சாதியினராயினர் அடுத்து ஒவ்வொரு சாதி கூட்டத்திற்கும் சொந்தமான கோவில் இருந்தது மொத்த சாதியின் கூட்டு அமைப்பின் பிரதிநிதியாகவும் அதன் பிரதிபலிப்பாகவும் அக்கோவிலின் தெய்வம் இருந்தது அந்த கோவிலின் பெயரிலும் அதன் தெய்வத்தின் பெயரிலும் தலைமுறை தலைமுறையாக சேர்க்கப்பட்ட செல்வம் வைக்கப்பட்டிருந்தது இருப்பினும் படிப்படியாக கோவிலின் கட்டுப்பாடும் ஆதலால் அதன் சொத்தும் முதலில் மொத்த சாதி கூட்டத்திடமிருந்து கூட்டு அமைப்பிற்கும் உதாரணமாக பஞ்சாயத்துக்கு பின்னர் குடும்பங்களின் தலைவர்களுக்கும் அதன் பின்னர் ஒரு குடும்பத்தின் தலைவருக்கும் உரியதாக சுருங்கியது அது அந்த கட்டத்தை அடைந்தவுடன் கோவிலின் தர்மகர்த்தா என்கிற முறையில் கோவிலின் சொத்துரிமை கொண்டிருந்த குடும்பத் தலைவரிடமிருந்து அதன் மூலமாக மொத்த சாதியினுடையதாக இருந்த சொத்துரிமை அந்த குடும்பத் தலைவருக்கு உரியதாக உரிமையுடன் மாற்றப்படுவதாக மட்டுமே இருந்தது அதனால் ஜென்மி ஆதிக்கத்தின் தோற்றுவாயும் வளர்ச்சியும் பிரிக்க முடியாத வகையில் சாதி படிநிலையின் இருப்பு மற்றும் வளர்ச்சியுடன் தொடர்புடையதாக இருக்கின்றது உண்மையில் மலையாளத்தில் நான் எழுதிய கேரள வரலாறு குறித்த நூலில் நான் புள்ளி விபரங்களுடன் பின் வருவதை முதலாவது சொத்துடைமை விஷயத்தில் புலையர்களும் பறையர்களும் கணக்கர்களும் மற்ற ஒடுக்கப்பட்ட சாதிகளும் மிகவும் கீழானவர்கள் மறுபுறமோ மிக உயர்ந்த சாதியினரான நம்பூதிரிகள் சொத்துடைமை விஷயத்தில் மிக உயர்ந்த நிலையில் இருக்கிறார்கள் நான் வந்தடைந்த முடிவுகளுக்கு அடிப்படையாக உள்ள கொச்சியைச் சேர்ந்த நான்கு கிராமங்களில் எந்த ஒரு சாதியும் நம்பூதிரிகளை விட அதிகமான சொத்துள்ளவர்களாகவோ அல்லது ஒடுக்கப்பட்ட சாதிகளை விட குறைவான சொத்துள்ளவர்களாகவோ இருக்கவில்லை இரண்டு நம்பூதிரிகளுக்கு அடுத்தபடியாக மற்ற சாதி இந்துக்கள் வருகின்றனர் அவர்களில் சொத்துடைமை விஷயத்திலும் சாதி படிநிலையிலும் மிக கீழானவர்களாக இருப்பவர்கள் நாயர்கள் மூன்று மிக மிக ஏழைகளான ஒடுக்கப்பட்ட சாதிகளுக்கு அடுத்தபடியாக ஈழவர்களும் முஸ்லிம்களும் வருகின்றனர் அதே வேளையில் கிறிஸ்துவர்கள் நாயர்களை விட தாழ்வானவர்களாகவும் ஆனால் ஈழவர்கள் மற்றும் முஸ்லிம்களை விட மேலானவர்களாகவும் இருக்கின்றனர் ஆதலால் இந்த ஆய்வு மேற்கொள்ளப்பட்ட காலகட்டத்தில் சாதிய படிநிலையின் அந்தஸ்திற்கும் சொத்துடைமைக்கும் இடையில் தெளிவான ஒன்றுடன் ஒன்று உறவு இருக்கிறது என்பது என் முடிவுகளுக்கு அடிப்படையாக அமைந்தது மேலே குறிப்பிட்டுள்ள உண்மை தரவுகள் மத்திய கால கேரளா தொடர்பானவை எந்த வகையிலும் முக்கியத்துவமற்றதாக கருதப்படும் மாற்றங்கள் கடந்த இரண்டு நூற்றாண்டுகளில் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன குறிப்பாக முதலாம் உலக போருக்கு பின்னரும் இன்னும் கூடுதலாக நாடு விடுதலை அடைந்த பின்னர் தலைமுறைகள் கடந்து மேல்சாதிகளை சேர்ந்த குடும்பங்கள் தரித்திரமாக்கப்பட்டு மேன்மேலும் பெரிய அளவில் பாட்டாளிகளின் கூட்டத்திற்கு தூக்கி வீசப்படுகின்றனர் கீழ் சாதிகளை பொறுத்த வரையில் மொத்த தாழ்த்தப்பட்ட சாதியினர் உட்பட முன்பு போலவே அதே சமூக பொருளாதார குறைபாடுகளால் தொடர்ந்து பாதிக்கப்பட்டு வருகின்றனர் தாழ்த்தப்பட்டவர்கள் அல்லாத ஆனால் பிற்படுத்தப்பட்ட சாதிகளைச் சேர்ந்த சிறு குழுக்கள் பிரிட்டிஷ் ஆட்சி காலத்திலிருந்து ஏற்பட்டு முதலாளித்துவ வளர்ச்சியை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு தங்களை முன்னேற்றி கொண்டிருக்கின்றன தரித்திரமாக்கப்பட்ட மேல்சாதி மற்றும் பிற்படுத்தப்பட்ட சாதிகளில் பெரும்பான்மையானோர் மற்றும் ஒட்டுமொத்த தாழ்த்தப்பட்ட சாதியினர் ஆகியோருக்கிடையில் ஓரளவிற்கான இணைப்பு இவ்விதமாக ஏற்படுகின்றது வேறு வார்த்தைகளில் கூறினால் இந்தியாவில் எஞ்சியுள்ள பகுதிகளைப் போலவே கேரளாவின் அரசியல் வாழ்வில் இன்னமும் சாதி ஒரு முக்கிய காரணியாக இருப்பதால் செயல்படுவதால் சாதி மற்றும் சமூகங்களுக்கு அப்பாற்பட்டு வர்க்கங்களின் ஒற்றுமையை அடிப்படையாக கொண்டு செயல்படும் அரசியல் கட்சிகள் மற்றும் வெகுஜன அமைப்புகள் மின்மேலும் முக்கியத்துவம் பெற்று வருகின்றன ஆதலால் பொது உள்ள முற்போக்கு சக்திகள் சாதிய ஒடுக்குமுறைகள் நிலவுவதை கவனிக்கும் அதே நேரத்தில் வளர்ந்து வரும் வர்க்கங்களை தங்களது அடிப்படையாக கொள்ள வேண்டும் அதனால் வர்க்க சுரண்டலுக்கும் ஒடுக்குமுறைக்கும் எதிரான போராட்டத்தில் அனைத்து சாதிகளையும் சமூகங்களையும் சேர்ந்த மக்களை ஒன்றிணைப்பது இன்னும் முடிக்கப்படாத பணியான சாதி ஜென்மி நடுவழி மேதாவித்வத்தை முடிவிற்கு கொண்டு வருவதற்கு அதி அவசியமான முன்னிபந்தனையாகும் மேல்சாதிகளைச் சேர்ந்த முற்போக்கு சக்திகள் தங்கள் பங்கிற்கு கீழ் சாதிகளின் விருப்ப தேர்வுகளின் விஷயத்தில் எதிர்மறையான அணுகுமுறையை மேற்கொள்ள முடியாது இவ்வாறாக எங்களது கட்சியும் அதன் தொண்டனாகிய நானும் வர்க்க போராட்டம் எனும் மார்க்சிய கோட்பாட்டை எங்களது அடிப்படையாக கொண்டிருக்கிறோம் சுரண்டும் வர்க்கங்களுக்கு எதிராக சாதி மத வேறுபாடின்றி சுரண்டப்படுபவர்களை ஒற்றுமைப்படுத்த வேண்டிய தேவைகளுக்காக சாதி ஒடுக்குமுறை பிரச்சனையை அதற்கு உட்பட்டதாக கொண்டிருக்கிறோம் அகில இந்திய அளவில் மேலே விரிக்கப்பட்டபடி ஆரம்பத்தில் கேரளாவுக்கு மட்டுமே உட்பட்டதாக இருந்த என்னுடைய செயல்பாடுகள் படிப்படியாக அகில இந்திய அரசியலுக்கு விரிவடைந்தன அதனால் நான் ஆயிரத்தி மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி போராட்டங்களிலும் பிரச்சாரத்திலும் தத்துவார்த்த அடிப்படையிலும் அகில இந்திய முக்கியத்துவம் வாய்ந்த பல்வேறு பிரச்சினைகளை கையாள வேண்டியிருந்தது கேரளாவில் கம்யூனிஸ்ட் கட்சியின் ஒரு நிர்வாகியாகவும் கட்சியின் அகில இந்திய மையத்தில் சில பொறுப்புகளை எடுத்துக்கொண்டவனாகவும் நான் பணியாற்றி கொண்டிருந்த ஆயிரத்தி இறுதியிலும் ஆயிரத்தி தொடக்கத்திலும் கம்யூனிஸ்ட் கட்சி கடுமையான உட்கட்சி கருத்து வேறுபாடுகள் நிலவிய காலகட்டத்திற்குள் நுழைந்ததென்பது அனைவருக்கும் தெரியும் இந்திய சமுதாயத்தின் தன்மை இந்திய புரட்சியின் சமூக பொருளாதார உள்ளடக்கம் மற்றும் கொள்கை உத்தி மூல உத்தி தொடர்பான எண்ணற்ற பிரச்சனைகள் இயல்பாகவே எழுந்தன என்னுடைய பங்கிற்கு இந்திய சமுதாயம் மற்றும் புரட்சியின் பொருளாதார சமூக கலாச்சார மற்றும் அரசியல் பிரச்சினைகள் குறித்து தீவிரமான ஆய்வு மேற்கொள்வது என்று நான் தீர்மானித்தேன் அதன் பலனாக இந்திய வடிவ சோசலிசத்தின் பொருளாதாரம் மற்றும் அரசியல் என்கிற தலைப்புடைய நூல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எழுதப்பட்டு அது ஆகஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் உண்மையில் அது இந்திய புரட்சியின் அடிப்படை திட்டத்தின் பரிணாம வளர்ச்சிக்கு என்னுடைய பங்களிப்பாகும் அதன் அடிப்படையில் கம்யூனிச இயக்கத்திற்குள் இருந்த வேறுபாடுகளை தீர்ப்பதற்கு முயற்சிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் வகுக்கப்பட்ட இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்டின் திட்டம் என்ற வேறுபாடுகளை தீர்த்ததென்பது தெரிந்ததென்கிற போதிலும் ஒன்றுபட்ட கம்யூனிஸ்ட் கட்சியின் ஒரு பிரிவு அதை ஏற்கவில்லை மற்ற பல பிரச்சினைகளுடன் தற்போதைய இந்திய சமுதாயத்தில் முதலாளித்துவத்திற்கு முந்தைய சமுதாயத்தின் செல்வாக்குகள் எந்த அளவிற்கு இருக்கின்றது என்பது பற்றியும் அந்த திட்டம் பரிசீலிக்க வேண்டியிருந்தது பிரச்சனையும் அதன் தீர்வும் கட்சி திட்டத்தில் பின்வரும் வார்த்தைகளில் விளக்கப்பட்டிருக்கின்றன மேற்கு ஐரோப்பாவிலும் இதர முன்னேறிய முதலாளித்துவ நாடுகளிலும் நிகழ்ந்தது மாதிரியான முதலாளித்துவ வளர்ச்சி இந்தியாவில் நிகழவில்லை இந்திய சமுதாயம் முதலாளித்துவ பாதையில் வளர்ந்து கொண்டிருந்த போதிலும் அது முதலாளித்துவத்திற்கு முந்தைய சமுதாயத்தின் பலமான கூறுகளை இன்னமும் தன்னுள் கொண்டுள்ளது முதலாளிகளால் அளிக்கப்பட்ட முதலாளித்துவத்திற்கு முந்தைய சமுதாயங்களின் சாம்பலின் மீது வளர்ந்த முன்னேறிய முதலாளித்துவ நாடுகள் போல் அல்லாது இந்தியாவில் முதலாளித்துவம் முந்தைய சமுதாயத்தின் மேலே அப்படியே பொருத்தப்பட்டது ஒரு நூற்றாண்டுக்கும் மேலாக ஆட்சி புரிந்த பிரிட்டிஷ் ஆட்சியாளர்களோ அல்லது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் அதிகாரத்தை பெற்ற இந்திய முதலாளிகளோ முதலாளித்துவ சமுதாயத்தின் தடையற்ற வளர்ச்சிக்கும் பின்னர் அது சோசலிச சமுதாயத்தால் நீக்கப்படுவதற்கும் இன்றியமையாத செயலான முதலாளித்துவத்திற்கு முந்தைய சமுதாயங்களுக்கு மரண அடிகொடுக்கும் வேலையை செய்யவில்லை ஆதலால் இன்றைய இந்திய சமுதாயமானது ஏகபோக முதலாளித்துவம் சாதி மத இனக்குழு நிறுவனங்களுடன் இணைந்திருக்கும் ஒரு விசித்திரமான கலவையாகும் இவ்வாறாக முதலாளித்துவத்திற்கு முந்தைய சமுதாயத்தின் அழிவில் நாட்டம் கொண்ட முற்போக்கு சக்திகளை ஒன்றுபடுத்தும் கடமையும் ஜனநாயக புரட்சியை மிக விரைவாக பூர்த்தி செய்வதற்கான அதற்குள்ளேயே இருக்கின்ற புரட்சிகர சக்திகளை உறுதிப்படுத்தும் கடமையும் சோசலிசத்திற்கு மாறி செல்வதற்காக தளத்தை தயார்படுத்தும் கடமையும் தொழிலாளி வர்க்கத்தின் மீதும் அதன் கட்சியின் மீதும் விழுந்துள்ளது கட்சியின் இந்த புரிதலின் அடிப்படையில் நான் மேலே குறிப்பிட்ட நூலில் சாதி பிரச்சனையை விவாதித்திருக்கிறேன் அதிலிருந்து சில பொருத்தமான பகுதிகளை இங்கு கொடுப்பது பயனுள்ளதாக இருக்கும் மக்களின் சமூக வாழ்வின் மீது சாதியம் மற்றும் வகுப்புவாதம் ஆகியவற்றின் பிடி பலவீனமடைந்து கொண்டிருக்கும் அவை அரசியல் ரீதியாக மேலும் வலுவடைந்து வருகின்றன என்பதெனவோ முரண்பாடாக தோன்றலாம் ஆனால் அதுதான் உண்மை தங்களது சாதியால் மற்றும் மதத்தால் விதிக்கப்பட்ட பாரம்பரிய சடங்குகள் மற்றும் பழக்க வழக்கங்களை மீறுகிற அனைத்து சாதிகளையும் மதக் குழுக்களையும் சேர்ந்த மக்களின் எண்ணிக்கை இடைவிடாமல் அதிகரித்து கொண்டிருக்கும் நாட்களவை பழைய புனித தடைகள் முந்தைய தலைமுறையினரை விட இன்று குறைவாகவே கடைபிடிக்கப்படுகிறது முந்தைய தலைமுறையே தன்னுடைய முன்னோர்களை விட குறைவான அளவே கடைபிடித்தது சாதி மற்றும் மதத்தால் விதிக்கப்பட்ட புனித தடைகளை கடைபிடிக்காத ஒரு போக்கு குறைந்தபட்சம் ஒன்றரை நூற்றாண்டுகளாக நிகழ்ந்து கொண்டிருக்கிறது தீட்டு மற்றும் தீண்டாமை சமபந்தி போஜனம் மற்றும் சாதிகளுக்கு இடையிலான திருமணம் போன்றவை சம்பந்தமான விதிகள் மக்கள் மீதான தங்களுடைய பிடிமானத்தை மின்மேலும் இழந்து வருகின்றன அதே சமயம் சாதி மத சமூகம் இனம் ஆகியவை நாட்டின் அரசியல் வாழ்வில் மென்மேலும் சக்திமிக்கவையாக ஆகி வருகின்றன ஒரு சமூக அமைப்பு என்கிற முறையில் சாதியின் விதிகளையும் தடைகளையும் கடைபிடிக்க மறுக்கும் அதே நபர்கள் தேர்தல் நேரத்தில் வாக்காளர்களை வசீகரிப்பதற்காகவும் வேலைகளை பெறுவதற்காக அல்லது ஒப்பந்தங்களைப் பெறுவதற்காக சரியான இடத்தில் இருக்கும் சரியான நபர்களின் மீது செல்வாக்கு செலுத்துவதற்காகவும் சாதி இருக்கத்தை பயன்படுத்துகின்றனர் இந்த முரண்பட்ட நிகழ்வை முறையாக புரிந்து கொள்வதற்கு இரண்டு உண்மைகளை பரிசீலிப்பது அவசியம் முதலாவதாக நவீன முதலாளித்துவம் முதலில் பிரிட்டிஷ் மேலாதிக்கவாதிகளின் மூலமாகவும் பின்னர் தேசிய முதலாளி வர்க்கத்தின் மூலமாகவும் இந்தியாவின் சமூக பொருளாதார கலாச்சார அரசியல் வாழ்வின் பல்வேறு பக்கங்களில் புரட்சிகரமான மாறுதல்களை நிகழ்த்தியது ஆதலால் தங்களது குறுகிய சுயநலங்களுக்காக செயல்பட்ட போதும் பிரிட்டிஷ் ஆட்சியாளர்கள் இந்தியாவின் ஆன்மா என்றழைக்கப்படுவதின் வேர்களை வெட்டினர் நூற்றாண்டுகால பழமையான இந்திய சமுதாயத்தில் புரட்சிகரமான மாறுதல்களை அவர்கள் கொண்டு வந்தனர் இரண்டாவதாக தாங்கள் அந்நிய ஆட்சியாளர்கள் என்கிற உண்மை நிலையிலேயே பிரிட்டிஷார்களை அந்நிய ஆட்சியாளர்கள் தங்களுடைய நலன்களை பாதுகாக்கவே உள்ளார்கள் என்று கருதிய இந்திய சமுதாயத்தின் சில வர்க்கங்களையும் பிரிவினரையும் சார்ந்திருக்க செய்தது உழைக்கும் மக்கள் திரளையோ அல்லது எழுந்து கொண்டிருந்த முதலாளித்துவ வர்க்கத்தையோ தங்களது அந்நிய ஆட்சியை ஆதரிப்பதற்காக சார்ந்திருக்க முடியாது என்பதால் பிரிட்டிஷாருக்கு முந்தைய பழைய ஆட்சியின் பிரதிநிதிகளான மன்னர்கள் மற்றும் நிலப்பிரபுக்கள் காலாவதியாகி போன சாதி பிரிவினைகள் நிறைந்த பழைய சமுதாயத்தின் பூசாரிகள் மற்றும் அவர்களை போன்றவர்கள் மத அதிகார பீடத்தின் பிரதிநிதிகள் கிராம சமுதாயங்கள் மற்றும் இனக்குழு தலைவர்கள் இதரர்கள் ஆகியோரின் ஆதரவை திரட்ட வேண்டியிருந்தது ஆதலால் பழைய சமுதாயத்தின் பிரதிநிதிகளான இந்த பிரிவை சேர்ந்த ஒவ்வொருவரிடமும் அவர்கள் சமரசம் செய்து கொள்ள வேண்டியிருந்தது அவர்கள் மக்கள் திரளின் பிற்படுத்தப்பட்ட சாதி மதம் இனம் இத்தியாதி உணர்வையும் பயன்படுத்த வேண்டியிருந்தது அந்நிய ஆட்சியாளர்களுக்கும் சாதி உள்ளிட்ட காலாவதியாகி போன சமூக நிறுவனங்களின் பிரதிநிதிகளுக்கும் இடையிலான இந்த சமரசம் சுதந்திர போராட்ட தலைமையிலும் பிரதிபலித்தது அரசியல் ரீதியான முற்போக்கு தன்மையுடன் சமூக கலாச்சார பிற்போக்குத்தன்மையும் இணைந்திருந்ததென்பது எழுந்து கொண்டிருந்த முதலாளித்துவ ஜனநாயக இயக்கத்தின் ஒரு முகமாகும் சமூக கலாச்சார முற்போக்கு தன்மை அந்நிய ஆட்சியாளர்களுக்கு அரசியல் ஆதரவளித்ததென்பது அதே நாணயத்தின் மறுபக்கமாகும் வர்ண தர்மம் அல்லது இஸ்லாமிய சட்டம் ஆகியவற்றை பாதுகாப்போம் என்கிற உறுதியேற்று கொண்ட இந்து அல்லது முஸ்லிம் மறுமலர்ச்சியை ஆதரிக்கும் சுதந்திர போராட்ட வீரர்கள் சுதந்திர போராட்டத்தை எதிர்த்து பிரிட்டிஷ் ஆட்சியாளர்களுடன் கைகோர்த்து கொண்ட முற்போக்குவாதிகள் மட்டுமன்றி சோசலிஸ்டுகளும் ஆகிய இரண்டு மாற்று கருத்துக்களை எழுந்து கொண்டிருந்த முதலாளித்துவ வர்க்கத்தின் அரசியல் தலைமை முன்வைத்தது இந்த இரண்டு போக்குகளும் இறுதியில் ஒரே பிரிக்க முடியாத இந்தியா அகண்ட பாரதம் மற்றும் இந்து மற்றும் முஸ்லீம் ஆகிய இரண்டு தேசங்களை கொண்ட இந்தியா ஆகிய கோட்பாடுகளில் தங்களை பலப்படுத்தி விடுதலை இயக்கத்தின் முதலாளித்துவ தலைமையின் போற்றப்பட்ட லட்சியம் நிறைவேறிய போது அது பழைய ஒன்றுபட்ட பிரிட்டிஷ் ஆளுகைக்கு உட்பட்ட இந்தியா இரண்டு சுதந்திர தேசங்களாக பிரிக்கப்படும் வடிவத்தை எடுத்தது என்பது அந்த தலைமையின் தோல்வியே ஆகும் அந்த நிலைமையை உண்டாக்கிய முதலாளித்துவ தலைமையின் பிரிவுகளுக்கு எதிராக போராட்ட பதாகையை உயர்த்தி பிடித்தது நாங்கள்தான் என்று கம்யூனிஸ்ட் இயக்கத்தைச் சேர்ந்த எங்களால் பெருமையுடன் கூறிக்கொள்ள முடியும் எங்களது முயற்சியில் நாங்கள் தோல்வி அடைந்தோம் என்பது என்னவோ உண்மைதான் அத்துடன் அந்த முயற்சியை எடுக்கும் போதும் சில பெரும் விலைகளை செய்தோம் என்பதும் உண்மைதான் என்றபோதும் விடுதலை இயக்கத்தில் பங்கேற்ற மற்ற ஒவ்வொரு அரசியல் கட்சியும் அமைப்பும் குழுவும் முதலாளித்துவ தலைமையின் இந்த அல்லது அந்த பிரிவின் பின்னால் அணிதிரண்டபோது கம்யூனிஸ்டுகளாகிய நாங்கள் இரு பிரிவுகளையும் எதிர்த்து போராடினோம் என்பதும் உண்மை நாட்டிலிருந்த அரசியல் கட்சிகள் குழுக்கள் அமைப்புகள் ஆகியவற்றில் இந்தியாவில் வாழும் பல்வேறு தேசிய இனங்களை ஒன்றுபடுத்துவதற்காகவும் ஒரு தன்னார்வ கூட்டமைப்பை ஏற்படுத்தி அமைப்பதன் மூலம் ஏகாதிபத்திய எதிர்ப்பு போராட்டங்களின் பலன்களை உறுதிப்படுத்தவும் மக்களின் புதிய இந்தியாவை நிர்மாணிக்கவும் போராடியது நாங்கள் மட்டுமே மொத்த அரசியல் நிலைமையில் உடனடியாக தாக்கத்தை ஏற்படுத்த முடியாத அளவு நாங்கள் மிகச் சிறிய சக்தியாக இருந்தோம் என்பதும் ஆதலால் நாடு பிரிக்கப்பட்டதும் அது துயரம்மிக்க வகுப்பு கலவரங்களுக்கு இட்டு சென்றது என்பதும் உண்மை ஆனால் நாங்கள் முயற்சித்தோம் என்பதே திருப்திக்கும் பெருமிதத்திற்கும் உரிய விஷயமாகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இந்தியாவில் கம்யூனிஸ்ட் இயக்கம் தன்னை ஒன்றுபடுத்தி கொண்டு நாட்டின் அரசியல் நிலைமையிலிருந்து நேரடியாக தலையிட ஆரம்பித்த நாளிலிருந்து அதன் தலைமையும் தொண்டர்களும் அதை பின்பற்றும் மக்களும் காங்கிரஸ் முஸ்லிம் லீக் மற்றதர அரசியல் கட்சிகளில் தங்களை பலப்படுத்திக் கொண்ட முதலாளித்துவ நிலப்பிரபுத்துவ வர்க்கங்களின் தத்துவத்திற்கு எதிராக இடையராத போராட்டங்களை நடத்த வேண்டியிருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுகளில் வெள்ளையென வெளியேறு இயக்கத்திலிருந்து ஒதுங்கியிருந்த அதே விடுதலை இயக்கத்தின் மீது அடக்குமுறையை ஏவும் பிரிட்டிஷ் கொள்கையை எதிர்த்தும் சோவியத் யூனியன் மற்றும் இதர உலக புரட்சிகர சக்திகளின் பின்னாலும் அதேவேளையில் அத்தருணத்தில் பாசிச எதிர்ப்பு முகாமில் இருந்த பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்திற்கு எதிராகவும் போராடினோம் காங்கிரஸ் வகை அகண்ட பாரதத்திற்கும் முஸ்லீம் லீக்கின் இருதேச கொள்கைக்கும் எதிராக ஏக காலத்தில் நாங்கள் நடத்திய போராட்டம் சுதந்திரம் ஜனநாயகம் மற்றும் நவீனமயமாக்கல் ஆகியவற்றிற்கான இந்தியாவின் போராட்டத்தை வெற்றிகரமான முடிவை நோக்கி எடுத்துச் செல்லும் முயற்சியிலிருந்து பிரிக்க முடியாததாகும் இந்த போராட்டம் எங்களை பெரும்பாலும் விடுதலை போராட்டத்தின் பொது நீரோட்டத்திலிருந்து தனிமைப்படுத்தியது என்கிற போதிலும் இந்தியாவிலும் அயல் நாடுகளிலும் முதலாளி வர்க்கத்தையும் அதன் கூட்டாளிகளையும் எதிர்த்து போராடுவதற்கான பாட்டாளி வர்க்க புரட்சி எனும் பதாகையின் கீழ் மென்மேலும் பெரிய எண்ணிக்கையில் உழைக்கும் மக்களை எங்களது மன உறுதியை அது பதப்படுத்தியது அதனால்தான் நாட்டிலுள்ள இடதுசாரி சக்திகளில் தனியொரு சக்தியாக வங்கத்தின் தெபாகா ஆந்திராவின் தெலங்கானா இயக்கம் மலபார் மராட்டியத்தின் வொர்லி பகுதி மற்றும் இதர பிரம்மாண்டமான போர்க்குணம்மிக்க இயக்கங்களை யுத்தத்திற்கு பிந்தைய வருடங்களிலும் விடுதலைக்கு பிந்தைய வருடங்களிலும் எங்களால் நடத்த முடிந்தது அந்த போக்கில் சில பெரும் விளைகளை நாங்கள் செய்தோம் என்கிற உண்மை இன்னும் பெருமளவிலான மக்களின் ஆதரவை பெறுவதிலிருந்து எங்களை தடுத்துவிடவில்லை விடுதலைக்கு பின் இயற்றப்பட்ட புதிய அரசியல் சட்டத்தின் கீழ் நடந்த முதல் பொது தேர்தலில் கம்யூனிஸ்ட் கட்சி நாடாளுமன்றத்திலும் நான்கு மாநிலங்களிலும் முக்கிய எதிர்கட்சியாக ஆனதிலிருந்து இது தெளிவானது அந்த நான்கில் இரண்டு மாநிலங்களில் கட்சி தன் தோழமை கட்சிகளுடன் சேர்ந்து சட்டமன்றத்தில் கிட்டத்தட்ட பெரும்பான்மை பெற்று கூட்டணி அரசாங்கம் அமைக்கும் நிலை வரை வந்தது ஐந்து வருடங்களுக்கு பின்னர் கட்சி உள்ளபடியே பெரும்பான்மை பெற்றது அதை தொடர்ந்து அது தானே தன்னுடைய சொந்த மாநில அரசாங்கத்தை அமைத்தது இது கம்யூனிஸ்ட் கட்சிக்கு மட்டுமே உரித்தான பெருமை பின்வந்த ஆண்டுகளில் இக்கட்சியில் பிளவு ஏற்பட்ட போது பிளவுபட்ட இரண்டில் வலுவானதாக இருந்த கட்சி இடதுசாரி மற்றும் இதர எதிர்கட்சிகளை கொண்ட ஆட்சிகள் அமைக்கப்பட்டபோது போது அந்த கூட்டணியின் முக்கிய அங்கமாக ஆனது இன்றும் கூட இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் மூன்று மாநிலங்களில் கூட்டணிக்கும் அரசாங்கத்திற்கும் தலைமை தாங்குகிறது வேறு எந்த கட்சியோ குழுவோ அல்லது அமைப்போ இத்தகைய ஒரு நிலையை வகித்ததில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டின் அரசியல் நிகழ்வுகள் மேலே கூறப்பட்டது எவ்வளவு உண்மை என்பதை மீண்டும் ஒருமுறை அடிக்கோடிட்டு காட்டின முதலாளித்துவ நிலப்பிரபுத்துவ ஆளும் வர்க்கங்களின் கட்சிகள் அனைத்தும் உடைந்து சிதறியதையும் அந்த வருடம் கண்டதுடன் அவற்றில் மிகவும் வலுமிக்க கட்சி மத்தியிலும் பெரும்பாலான மாநிலங்களிலும் அதிகாரத்தில் இருந்த போதும் அது உள்கட்சி மோதல்களால் பிளவுண்டு கிடந்ததுடன் மக்களின் மீதான தனது பிடிமானத்தை அது மிக வேகமாக இழந்து கொண்டிருந்தது ஜனநாயகத்திற்கு போராடுவது உழைக்கும் மக்களின் நலன்களை பாதுகாப்பது என்கிற கொள்கை வழிபட்ட நிலை எடுக்கவும் அதற்காக இடதுசாரிகளுடன் ஒத்துழைக்கவும் மறுத்த அனைத்து எதிர்கட்சிகளுக்கும் அதே கதிதான் ஏற்பட்டு கொண்டிருந்தது ஆதலால் மக்களுக்கு சேவை செய்யும் ஆளும் எதிர்த்து போராடும் ஒரு எளிய திட்டத்தின் அடிப்படையில் இடதுசாரி கட்சிகள் மற்றும் இதர எதிர்கட்சிகளை ஒருங்கிணைக்கும் ஒரு இயக்கம் நடந்து கொண்டிருக்கிறது ஆளும் வர்க்கங்களை எதிர்த்து நிற்கும் ஆற்றல் உள்ள ஒரே தத்துவம் இந்தியாவின் பிரச்சனைகளுக்கு நியாயமான நீடித்திருக்கும் தீர்வுகளை கண்டுபிடிக்கக்கூடிய தத்துவம் மார்க்சிய எனினியம்தான் கம்யூனிஸ்ட் இயக்கத்தைச் சேர்ந்த நாங்கள் இந்த தத்துவத்தை இந்தியாவின் பிரத்யேக நிலைமைகளுக்கு பிரயோகிக்க முயற்சிப்பதால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு வரை ஒன்றுபட்ட கம்யூனிஸ்ட் இயக்கமும் அதன் பின்னர் சிபிஐஎம்மும் அரசியல் தளத்தில் மிதமான வெற்றிகளை பெற்று வந்துள்ளோம்